நாற்றின இணையர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அளமீலு விக்கலை நிறுத்தக்கூடிய ஏலிய மருந்து மோரில் கால் தேக்கரண்டி கரஞ்சீரக பொடி கலந்து உப்பு கலந்து இதை பதகினால் உடனே விக்கல் நின்றுவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்